வணக்கம் நண்பர்களே நெட்டினை செல்லும் எல்லா பதிவுகளுக்கு அந்த கருத்தை போட்டிருக்காங்க ஆமா நீங்க தான் அன்புதான் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆயுதம் இந்த கதையில படிச்சு படிச்சு சொல்றீங்களே அது உண்மையிலே போட்டிருக்காங்க அது நம்ம கதையில சொல்றதுனால போடுறது இல்ல உலகத்துல யாரும் மறுக்க முடியாத உண்மை அன்புதான் அன்புதான் உண்மையிலே சக்தி வாய்ந்த ஆயுதம் அன்பை பரப்புங்கள் ஸ்ப்ரெட் அல்ல நெற்றினை போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது வந்து அரிப்பாட்டுறதுனால கிடையாது அது இல்லைன்னாலும் மக்கள் எல்லாரும் ஒத்துக்க கூடிய ஒரு விஷயம் என்னடா செய்யறது எல்லாம் பணம் பதவீன்னு அல அழ நிலையறான் கால வாரி விடுறான் கைய வாரி விடுறான் எதோ இல்லாத அந்நியெல்லாம் சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சவனும் நிம்மதியா இருக்கானா தனக்கும் இல்லாம தன்னை சேர்ந்தவங்களுக்கு இல்லாம சம்பாதிச்சதுல அனுபவிக்க முடியாம போயிடுறான் அப்புறம் எவனோ எவனுக்கோ அதெல்லாம் போகுது அதுக்கான லைவ் உதாரணங்கள்லாம் நம்ம நேரடியா பாத்துட்டு இருக்கோம் சோ சுத்தி இருக்கவனு நேசிக்கணும்டா அப்பதான் நமக்கும் நிம்மதி இருக்கும் நிம்மதி இருக்கும் வாழ்க்கை நிம்மதியா போவோம் எவ்வளவு அன்பா சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க அன்போட அருமை பிரிஞ்சாதான் தெரியும் அதுவும் அவன் பிரிஞ்சு போனது ஒரு விதத்துல ஹாரிக்கு பிற்காலத்துல பெரும் நன்மையா தான் முடியும் ஆனால அத கவலைப்படாத சோ போதுலையா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தங்கிட்டு இடத்தை மாத்திட்டே இருக்காங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்க திரும்பி வர நினைச்சிட்டான்னா எப்படி நம்ம இருக்கிறத கண்டுபிடிப்பான் அப்படின்னு ஹர்மியானி இங்கிருந்து கிளம்புறதுக்காக அடே பேகை பேக் பண்றா திரும்பவும் கொண்டத்துல பேகை எதுவுமே பேசாம அன்பேக் பண்றா ஹாரி ஹர்மியானியும் ரான் போனதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டதே இல்லை பேசவே இல்லை கிட்டத்தட்ட அரை நாள் ஆயிடுச்சு ஹர்மியானி திரும்பவும் பேகை இரண்டாவது இடம் பேக் பண்றா திரும்பவும் அன்பேக் பண்றா ரான் எங்கெந்தாவது வர வர சவுண்ட் கேக்குமா கேக்குமான்னு ரெண்டு வரும் பின்னாடி பின்னாடி எட்டிட்டு பாக்குறாங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்த துயரம் ரான் போன நினைச்சு திரும்பி எப்படியாவது வந்துட மாட்டானா வந்துட மாட்டானா அப்படின்னு ஹர்மியா நீ முகம் எல்லாம் நைட்டு தூங்காம அப்படியே வீங்கி கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு ஹாரிக்கு அதை பார்க்க பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ ஐயோ உண்மையிலே இவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறாளே நான் என்ன பண்ணுவேன் நாயே அவனை அவசரப்படுத்தி என் பொறுமை இழந்து நான் இப்படி பேசினேன் அவன் என்ன பேசினாலும் அவன் இருக்க வச்சுக்கணுவே அப்படின்னு ஹாரிக்கு இப்ப தோணுது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்னடா ஒரு பக்கம் மனசாட்சி அவனை வதைக்குது ஹர்மியானி முகத்தை அவனால ஏறெடுத்து பார்க்கவே முடில மூணாவது அப்படியே ஹாரிய கையை பிடிக்கிறான் வந்து ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு ஆகி புது இடத்துக்கு போய் அங்கையும் டென்ட் போடுறாங்க டென்ட் போட்டுட்டு ஹர்மியானி அப்படியே ஒரு பக்கம் திரும்பி அப்படியே உட்காந்துட்டான் அவ உடம்பு முழுசும் அப்படியே குலுங்குது அப்படியே முட்டில முகத்தை புதைச்சிட்டு அப்படியே அழுவுறான்னு ஹாரிக்கு தெல்ல தெளிவா தெரியுது அப்படின்னு வேசா விம்மல் குரல் மட்டும் ஹாரிக்கு கேக்குது ஹாரி ஹரிமியானி வழக்கமா ஒரு இடத்துக்கு வந்தோடனே தான் சுத்தி இருக்கவங்க யாரும் தன்னை கண்டுபிடிக்காம இருக்கறக்காக மாய பாதுகாப்பு தடுப்பு சுவர்கள் எல்லாம் எழுப்புவா அந்த மந்திரம் ஹாரிக்கு பலதட கேட்டு யாருக்குனால தானே அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி பாதுகாப்பு அரங்கெல்லாம் உருவாக்குறான் ஹர்மியானி அப்படியே செயலிட்டு உட்காந்துக்க அப்படியே ஒரு ரெண்டு நாள் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு வந்து கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான் ஹாரி அந்த ரெண்டு நாள்ல ஹாகுவர்ட்ஸ் வரைபடத்தை எடுத்து பாக்குறான் சரி ஆணைதான் பாக்க முடியல ஹாக்வர்ட்ஸ்ல இருக்கும்போது யார் யார் எங்கெங்க இருக்கான்னு இந்த வரைபடத்தை வச்சு கண்டுபிடிப்போமே ஆண் ஒரு அங்க போயிட்டானோ அங்க அவன் சுத்த ரத்த குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால உனக்கு பாதுகாப்பு இருக்கும் எப்படி ஜின்னி அங்கதான் இருக்கிறான் ஓரளவு போனாலும் ஏத்துப்பாங்க அங்க இருக்கிறானும்னு பாக்குறான் சுத்தமா காணும் ஜின்னி யாரா இருக்காளான்னு பார்த்தா ஜின்னி அவன் கண்ணுல தெளிவா தெரியவே இல்லை எங்கன்னா யாரால் போயிட்டாளுகளை தூங்குற ஆளுக்களோ அப்படின்னு பெட்ரோம்ல தெளிவா பார்க்க முடிய வேண்டியது ஏதோ தடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஆகி சொல்லிட்டே இருக்கிறான் அருமையானி ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக தோண்டிடுங்க அதெல்லாம் அப்படிதான் நீங்க வரதுக்கு காரணமும் தெரியும் உனது வரமாட்டேன்னு சொன்ன அர்த்தம் நாங்க எங்க இருக்கோம் கரெக்டா ஒட்டு கேட்டு தலைவர்கிட்ட போட்டு கொடுக்கணும் வேண சரி சரி ஆனந்தா போச்சு எப்படி ஆகவர்ட்ஸ் என்ன விசேஷம் எப்படி இருக்கு செவரஸ் என்ன சொல்றாரு செவரஸ் சாதாரண ஆளா எவ்வளவு பெரிய ஆளுப்பா எனக்கு அப்புறம் ஆகவர்ட்ஸ் ஹெட் மாஸ்டர் பிடிச்ச முதல் ஸ்லைத்தரன் ரத்தத்தை சேர்ந்தவர் அவர் தானே அவனுக்கு இப்படி ஒண்ணுரா யாழா கொலகாரப்பைய நியூஸ் பேப்பரை பாருறா இப்ப கொலகாரம் கூடதான் நான் பேசிட்டு இருக்கேன் தெரியுது பல்ல கடிச்சுட்டு கோவ தடுக்கிறரி சரி என்ன பண்றாரு வெட்டிகரமா அடக்கி வைக்கிறாரு இப்பதான் உண்மையான ஹெட்மாஸ்டர் யாரும் தெரியுது ரெண்டு பேருக்கு மேல யாரும் ஒன்னா கூட கூடாது அப்படி யாராவது கூடினாங்க வச்சு அதே சட்டத்தை திரும்ப கொண்டு சொல்லிட்டு இருக்க இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த பைத்தியக்கார குடும்பத்துல கடைசியா ஒரு வாண்டு இருக்கே அது பேர் என்னது அவ்ஸ்மி ஸ்டூருக்கே போக கூடாதுன்னு எங்க சிவரஸ் அடக்கி வச்சுட்டாருல அவளால பள்ளியில இருந்து எங்கயும் முடியாது ஏதோ பெருசா கூட்டத்தை கூட்டுறாளோ இவர பள்ளி விட்டு அடிச்சு துரத்திடுவாளோ என்னன்னு பண்ற மாதிரி இருக்குப்போ எப்படி அடக்கி வச்சுட்டாருல ஹாரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு தான் இல்லாத சமயத்துலயும் இப்படியே மிரட்டேதான் இருப்ப ஆனா இப்படியும் கண்டுபிடிக்கிற வருவே தெரியும் அதை யூஸ் பண்ணி பள்ளியில் நடக்கிற ரகசியங்களா நாங்களும் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு அவர் அஞ்சு வச்சாங்க திரும்ப திரும்ப வந்து அந்த எப்படியாவது செவரஸ் நேம்ஸ்க்கா ஒட்டு கேட்டு இவங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுத்து கண்டுபிடிச்சிடலான்னு முயற்சி பண்ணிட்டே இருக்காரு எங்க தாண்டி கிரைஃபண்டோட வாழ் இருக்கும் ஒண்ணுமே புரியலையே ஹேரி ஒரு பக்கம் வச்சுட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் ஹர்மியானி அந்த டம்பிள் கொடுத்த டெய்ல்ஸ் ஆஃப் அந்த சின்ன பசங்க புக்கை படிச்சுட்டே இருக்கிறா ஹாரி இது பாரு அப்படின்னு அருமையான ஒரு விஷயத்த காட்டுறான் புக்ல இருந்து கதை புக்ல என்னடி இருக்க போகுது ஹரி இந்த சிம்பிளை நீ பாக்கல ஏ இது இந்த முற்கோன கண் செருவும் இது அந்த கல்யாண மண்டபத்துல நான் பாத்தீன் லூனோட அப்பா தன்னோட கழுத்துல இந்த சிம்பிளை வச்சிருந்த ஒரு சிம்பிள் பதிச்சிருந்த மாலையை அடிஞ்சிருந்தாரு எப்படி குடிச்ச மத்தியா ஹரி இந்த புத்தகத்துல இயற்கையா இருக்கிற மாதிரில யாரோ புதுசா பதிச்ச இருக்கு அப்ப எல்லா கதை இந்த கதை புத்தகத்தோட எல்லா கப்பிலும் இருக்காதுன்னு சொல்லியா இது டம்பிள்டர் அதனாலதான் கொடுத்திருக்காரோ இந்த சிம்பிள் லூனோட அப்பா வச்சிருக்காருன்னு சொல்லும் நான் பெருசா கண்டுக்கல அவர் வந்து கிண்டல்வாலோட சொல்லியிருந்தாங்க லூனோட அப்பா டம்பிள்டர் கிண்டல்வால் எங்க மூணுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கோ இதுன்னு முக்கோண சிம்பிள் ஏதோ மூணு பொருள்களை சுத்தி சுட்டி காட்டுற மாதிரியே இருக்குடி கைவின்றோட வாழ் எங்க இருக்கும் அதுக்கும் இந்த சிம்பிளுக்கு எதாவது சம்பந்தம் இருக்குமோ அதையும் டம்பட்டர் எனக்கு எழுதி வச்சாரு எங்க இருக்கும் நம்ம காபலின் உள்ள மனிதர்கள் விட சேர்ஸ் ரூம்ல இருக்கிறது பொய்யான வாழ்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பமையான வாழ் எங்கடி இருக்கும் தெரியலையே ஹெர்மியானி எனக்கு போல மே பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னோட அப்பா அம்மா வாழ்ந்தோ அந்த மறுப்பான நினைச்சான் பிறந்த இடம் அதனால்தான் அந்த இடத்துக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக் புத்தகத்துல அதை பத்தி எழுதியிருக்காங்கன்னு பாரு அப்படின்னு அந்த புத்தகத்தை எடுத்துக்காட்டலாம் ஒரு காலத்தில் மாய உலகத்தை சேர்ந்தவர்கள் சாதா உலகத்தை சேர்ந்தவர்கள் தங்களை கொல்ல வருவதாக பயந்து பதங்கி வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்ந்த மிக முக்கியமான இடம் காட்ரிக்ஸ் ஹலோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி இப்படி வாழ்ந்தார்கள் அப்படி வாழும் அங்கே காட்ரிக் கிரைபெண்டர் புனிதர் பிறந்தார் அப்ப அவர் பிறந்த இடத்துல தான் அந்த வாழ பழைய நிலைமைக்கு வந்து மறைஞ்சு அந்த மாய பொருக்குள்ள ரெண்டு பேரும் யாரு கண்ணிலே படாம எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மறைஞ்சி ஆப்பரேஷன் மூலமா பயணிக்கிறதுன்னு பிராக்டிஸ் பண்றாங்க ஹர்மியானி வெளில போய் ஒரு சாதா மக்கள் அவங்களுக்கு தெரியாம அவங்களோட ரெண்டு மூணு முடிகளை பரிசிட்டு வந்திருக்கா நம்ம இன்னைக்கே பாலிஜோஸ் போஷன் குடிச்சு இந்த முடிய போட்டு சாதா மக்களா மாறி நம்ம காட்ரிக் ஹாலோவுக்கு போறோம் சரியா நிச்சயமா போலாம் காட்ரிக் ஹாலோவுக்கு போய் அந்த கிரைஃபண்டோட வாழோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது புது பிரச்சனை மாட்டேங்கிறாங்களா தொடரும்